ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் மகாபாரதத்திலிருந்து ஓர் சரித்திரத்தை பார்த்து நுகரோம் மகாபாரதம் என்பது ஓர் இத்திஹாசம் இத்திஹாசம் அப்படிங்கிறதவிட பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக புராணங்கள் காண்பிக்கிறது காரணம் வேதம் என்பதுதான் நமக்கு ஆணி வேர் நாம் பயன்படுத்தக்கூடியதான மந்திரங்களை வேதம் முதல்ல காண்பிக்கிறது அதற்கு சம்ஹிதாபாகம்னு பேர் மந்திரபாகம் இரண்டாவது அந்த மந்திரங்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அதற்கு பிராமணம்னு பேர் மூன்றாவது இந்த மந்திரங்களை சொல்வதற்கும் அந்த காரியங்களை செய்வதற்கும் நமக்கு சில அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்கான விரதங்களை காண்பிப்பது ஆரண்யக்கம்னு பேர் நான்காவது உபனிஷத்து மோட்சத்தை அடையக்கூடியதான வழியை காண்பிக்கிறது இப்படி நான்கு பகுதிகளாக வேதம் இருக்கு ரிக்வேதமோ யஜுர்வேதம் சாமவேதம் அத்தர அனைத்து வேதங்களுமே இந்த வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு அதே போல்தான் மகாபாரதமும் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுனாலே தான் மகாபாரதத்தை ஒரு வேதமாகவே காண்பிச்சிருக்கார் முதல்ல சம்ஹிதா பாகம்னு இருக்குது மகாபாரதத்தில் ஆதி பர்வான்னு முதல் பருவா அதில் தான் பாரத சூத்திரம் அப்படின்னு மந்திரம் மாதிரியே அதில் அமைச்சு கொடுத்துருக்கார் வியாசாச்சாரியார் அதற்கு மந்திரபாகம்னு பெயர் பிறகு பிராமண பாகம் அதாவது சரித்திரம் ஆரம்பமாகிறது அதற்கு பிராமண பாகம்னு பெயர் பிறகு பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்யக்கூடியதான காலத்தில் நிறையா விரதங்களை காண்பிக்கிறார் பகவான் கிருஷ்ணன் நிறையா விரதங்களை காண்பித்து ஒவ்வொரு விரதத்திற்குமான முறைகளும் அந்த விரதத்திற்காக உள்ள சரித்திரங்களையும் காண்பிக்கிறார் வனப்பர்வாவில் பகவான் அதிலே தான் எந்தெந்த மந்திரங்களை எப்படி எப்படி நாம் உபயோகிக்கணும் மந்திரங்களை யார் யாரெல்லாம் உபயோகிக்கலாம் யார் யாரெல்லாம் மந்திரங்களை சொல்லக்கூடாது மந்திரங்களை சொல்ல முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்களுக்குடைய தர்மங்கள் என்ன பெண்கள் எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் பெண்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன அப்படின்னு ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிறது அதேபோல் விரத்தர்கள் வயதானவர்கள் குழந்தைகளிடத்திலே எப்படி நடந்துக்கணும் சன்னியாசிகளுடைய தர்மங்கள் என்ன சந்நியாசிகள் அவரவர்களுடைய தர்மங்களை எப்படி செய்யணும் இதையெல்லாம் வனபர்வாவில் பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு உபதேசிப்பதாக ஆரண்ய பாகமாக கொடுத்துருக்கார் கடைசியிலே பகவத்கீதை வருது உபனிஷத் பாகம் அப்படி வேற மாதிரியே இதிலும் நான்கு பிரிவுகளாக இருப்பதினாலே தான் மகாபாரதத்தையும் ஒரு வேதமாகவே நமக்கு உபதேசம் செய்திருக்க வியாசாச்சாரியாள் அதில் ஆதி பர்வாவில் நிறைய சரித்திரங்களை காண்பிக்கிறார் மகாபாரதம் பூராவுமே தர்மம்தான் நிறைய தர்மங்களை சொல்லி அந்தந்த தர்மங்களை நாம் எப்படி புரிஞ்சிக்கணும் என்பதற்காக சரித்திரங்களை காண்பிக்கிறார் அந்த அதிலே ஒரு முக்கியமான சரித்திரத்தை தான் நாம் பார்த்துன்னு வரோம் தௌமியர் என்கிற மகர்ஷிக்கு மாணவர்களுக்குள்ள வேதகா அப்படின்னு ஒரு மானவர். அந்த வேதகா என்கிற மானவனுக்கு தௌமியர் எப்படி வித்தியையை அடையும்படி செய்தார் என்கிறதை இந்த சரித்திரம் காண்பிக்கிறது காரணம் வேதகா என்பவர் சாதாரண மாணவனாக இருந்து அவர் இந்த மகாபாரதத்தினுடைய ஆவிர்வாவத்திற்கே காரணமாக இருந்தார் என்பதுதான் உயர்ந்த ஒரு சரித்திரம் இந்த இடத்துல வேதஸ்ய வேதம் தம் உபாத்தியாய சமாதி தேசா கடைசி மாணவனான வேதனை கூப்பிட்டு தௌமியர் அவருக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார் வத்சா வேதையா ஆசியதாம் தாவது மம கிரகே கஞ்சித் காலம் குருசுசுரூஷணம் குருசுசுஷணாச்ச பவிதவியம் ஸ்ரேயஸ்தே பவிஷதீ தீ ரொம்ப வருத்தப்படுறான் வேதன் எல்லா குழந்தைகளும் ரொம்ப நன்னாக படிக்கிறா நமக்கு அந்தளவுக்கு வாக்கு சொல்ல முடியல ஞாபகம் வச்சுக்க முடியலையனு வருத்தப்படுறான் அதை பொறிஞ்சுட்டார் தௌம்யர் புரிஞ்சுண்டு நீ ஒன்றும் கவலைப்படாதே நீ இங்கே ஆற்றுலேயே இருந்துன்று வீட்டிலேயே இரு உனக்கு இல்லாமும் கிடைக்கும் அப்படின்னு தைரியம் சொல்லி அவர் மற்ற குழந்தைகளை கூட்டிண்டு மற்ற பாராயணங்களுக்கோ யாகங்களுக்கோ போகிற பொழுது வேதனை வீட்டிலேயே இருக்க சொல்கிறார் அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறவரை அனத்தினாலே என்னுடைய அக்னிஹோத்திரத்தை தினமும் நீ செய் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் சததே தித்வா குருகுள்ளே தீர்க்க காலம் குருசுசுஷன பரஹா அவர் சொன்ன மாதிரியே அவன் திரமம் காலம்பர சாயங்காலம் சந்தியாவந்தனம் சமிதாதானம் பண்ணுறது அக்னிஹோத்திரம் பண்ணுறது வாத்தியாருடைய அக்னிஹோத்திரத்தை செய்துட்டுருக்கார் பல காலம் தீர்க்காலம் ரொம்ப வருஷங்கள் அப்படியே செய்துட்டுருக்கார் எங்கேயுமே வெளியில் போகலை மற்ற குழந்தைகளெல்லாம் அவரோடு கூட வெளியிலெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கார் அப்படி ஒரு சமயம் அவர் ஒரு சத்திர யாகத்திற்கு போகிறார் சத்ர சத்ரயாகம் அப்படிங்கிறது ஒரு வருஷ காலம் நடக்கக்கூடியதான யாகம் அந்த யாகத்திற்கு மற்ற மாணவர்களை கூற்றின்னு போறார் இந்த வேதகா என்பவர் அந்த வாத்தியாருடைய ஆசிரமத்திலேயே இருந்து கொண்டு அவருடைய அக்னிஹோத்திரத்தை செய்துன்னு வரார் இரண்டு வேளையும் கௌரிவ நித்யம் குருசுரூஷ குரு குருணா தூருஷு நியோஜமான சீதோஷ்ணு திருஷ்ணா து சர்வற்ற அப்பிரதிகூல தச மகதா காலேன குருகுலம் பரிதோஷ பரிதோ குருஹூ பரிதோஷஞ்சகமா அப்படி இரண்டு வேலையும் அக்னிஹோத்திரம் பண்ணுறது அப்படின்னு ஸ்ர்தயாக செய்துன்னு வந்ததினால அந்த அக்னிகளெல்லாம் ஆசைப்பட்டது இந்த குழந்தை தினமும் நமக்கு இரண்டு வேலையும் விடாமல் செய்கிறான் அந்த குழந்தைக்கு நாம் ஏதாவது உபதேசிக்கணும் அப்படின்னு காரகபத்தியம் என்கிற அக்னியும் தக்ஷிணாக்னி என்கிற அக்னியும் ஆகவனீயம் என்கிற அக்னியும் ஆசைப்பட்டது அப்படி ஆசைப்பட்டு தினமும் அந்த அக்னிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வேதமந்திரங்களை சொல்லி கொடுத்தது அப்படி பல வருஷங்கள் ஆனதுனாலே அவருக்கு அந்த வேத மந்திரங்களானது ஒரு சொன்ன மாத்திரத்திலேயே மனதில் பதிஞ்சு அப்படி யாகம் முடிஞ்சு தௌமியரானவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் தற்பரிதோஷாச்சஸ்ரேய சர்வஜதான் சா பாபா வந்ததும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணினார் வேதன் இன்னப்பா அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு விசாரித்த அப்படி பார்த்தால் வேதனுடைய முகத்தில் தேஜஸ் பளிச்சன்னு இருக்கார் ரொம்ப தேஜஸாக இருக்கே யாராவது ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டார் தௌமியம் இந்த அக்னிஹோத்திர அக்னிகளெல்லாம் எனக்கு வேத மந்திரங்கள் இந்த வித்தியைகளெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தௌமியர் அக்னியினுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு வித்தைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இதோடு விட்டுடாத நீ பல பேர்களுக்கு இந்த வித்யை சொல்லிக் கொடுக்கணும் பல பேர்களுக்கு பயன்படும்படியாக நீ இந்த வித்தியையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏஷா தசியபி பரீட்சா வேதஸ ச உபாத்யாயேன அனுஜாத்த வாத்தியாருடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்று அவர் சில மாணவர்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார் வேதகா என்பவர் அந்த மாணவர்களுக்குள்ளேதான் ஒரு மாணவன் அந்த உத்தங்கண் என்ற மாணவன்தான் இந்த மகாபாரதத்தினுடைய ஆவிர்வாவத்திற்கே காரணமாக இருந்தவர் இந்த உத்தங்கன் என்பவனால்தான் ஜனமேஜயன் என்ற அரசன் சர்பசத்திரத்தை ஆரம்பிக்கிறான்னு மகாபாரதம் அதற்கு பிறகுதான் ஆரம்ப மாறது அப்படி நல்ல சிஷ்யர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று இந்த சரித்திரமானது மேற்கொண்டு போகிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்